ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களில் ஸ்ரீ தர்மம் அப்படிங்கிற தலைப்பில் ஸ்திரீகள் செய்ய வேண்டிய தர்மங்கள் அவைகளுடைய பெருமைகள் இவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துன்னு வரோம் அதிலே ஸ்ரீமன் மகாபாரதத்தில் உள்ள பதிவூரதா மகாத்மி பர்வாங்கிற சத்யவான் சாவித்ரியனுடைய சரித்திரத்தை பார்த்துன்னு வரும் ரொம்ப அற்புதமான சரித்திரம் இந்த சரித்திரத்தை காலம்பரை எழுந்து யார் சிரவணம் பண்ணுறாலோ அவளுக்கு மனசில் உள்ள அத்தனை காமனைகளும் சித்திக்கிறது துக்கத்தையே பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு வியாசாச்சாரியா அனுகிரகம் பண்ணுறார் அப்படிப்பட்ட உத்தமமான சரித்திரம் அப்படி விவாகம் பண்ணிட்டு வந்திருக்கான் சத்தியவான் சாவித்திரிய தாயார் தகப்பனாரோட ஒரு குடிசையில் வாசம் பண்ணிட்டு வர அப்போது மத்தியானம் போய்ட்டு பழங்கள் கிழங்குகள் பறிச்சுன்னு வரலாம்னு தாயார் தகப்பனார்கிட்ட சொல்லிட்டு ரெண்டு பேருமாக கிளம்பி போகிறா காட்டில் அப்படி போயின்ட்டுருக்கிற பொழுது நிறையா வழியில் பழங்கள் நிறையா காய்ச்சி தொங்கிறது திருப்தியாக அத்தனை பழங்களையும் பொறுக்கி எடுத்துண்ட திரும்ப வீட்டை நோக்கி கிளம்புற சமயத்தில் சத்தியவான்னு சொன்னால் எனக்கு தலை வழியாக இருக்குது ரொம்ப தலையை வலிக்கிறது எனக்கு நான் செத்த நாளை இங்கே நாம் இங்கே விசிராந்தி பண்ணிட்டு போவோம்னு உட்காந்துட்டோம் என்னால் நடக்க முடியலன்னு உட்காந்தான் அவளும் கிட்டக்க உட்காந்தேன் அவளுடைய மடியில் தலையை வச்சுண்டு படுத்துனுட்டான் அந்த சத்தியவான் அப்படியே படுத்துட்டு தூங்கி போயிட்டான் அப்போது அவளுக்கு சில அப்பசகுணங்கள் தெரிஞ்சது அவளுக்கு என்னென்னா நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதுதான் அவன் நினச்சி பார்க்கிறான் தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் கிரகம் சபாஷோ தூதேனை ஆனேத்தம் ஆனேத்தும் புருஷம் யமம் வானகு கௌதவோஜானன்னு ஜாராஸ்தேது ரவந்திச்சா அப்படின்னு மகாபாரதத்தில் இருக்குது என்னென்னா யமனோ யம தூதர்களோ இவெல்லாம் வரான்னா சில விஷயங்கள் நமக்கு கண்ணில் படும் சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தா தெரியும் என்னென்னா கிரகம் சப்பாஷோ தூத்த கையில் பாசத்தை எடுத்துட்டு ஆனே தும் புருஷம் யமம் ஒரு புருஷனை எடுத்துன்னு போகிறதுக்காக யமன் வரான் அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் கண்ணில் படும் என்ன ஸ்வான கு கௌதவோ ஜானன் ஜாராஸ்தேது ரவந்திச்சா ஸ்வானம்னு நாய் நாயு ஹூன்னு ஊலையிட்டு அழும் அல்லது குகா கு கஹான்னா ஆந்தைக்கு பேர் அந்த கரக்கர கரக்கரான சத்தம் போடும் நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்து அல்லது அவுதுஹூ ஔ்துஹூன்னா பேர் மார்ஜாரம்னு பேர் ஸ்வானகு கௌதவோ ஜானன்னு அவைகளுக்கு தெரியும் யமன் வராங்கிறது ஜாராஸ்தேது ரவந்திஜா அவைகள்லாம் ஜாராகா ஜாராகனா ஓஹோ யமன் வரானா அப்படின்னு கேளியாக சிரிக்குமா இவைகள்லாம் என்ன எம தூதர்கள் இவாளெல்லாம் இவள் மூணு பேரும் யமன் இவள் மூணு பேரையும் இங்கே வச்சிருக்கான் பூலோகத்தில் என்ன நடக்கிறது என்ன ஏதுன்னு இவா மூலமாக அவ்வப்பொழுது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மூணு பிராணிகளையும் சிருஷ்டி பண்ணி வச்சிருக்கான் யமன் அப்படின்னு மகாபாரதம் சொல்கிறது அவைகள் ரவந்திச்சா சத்தம் போடுறது யமன் வரான்னு உடனே சத்தம் போடுறது வந்துட்டியா வான் அப்படின் ஆகையினால்தான் நம்முடைய தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது நாய ஆற்றில் வச்சுக்கப்படாதுன்னு சாஸ்திரம் நாயை ஆற்றில் ஊலையிட்டு அழுதுன்னா அந்த ஆற்றுல மரணம் சம்பவிச்சுட்டே இருக்கும் அதே போல் ஆந்தை வந்து ஆற்று மாடியில் உட்காந்து கத்தப்படாது அதே போல் பூனை இருக்கக்கூடாது ஆற்றுல இது மூணும் ஆற்றுல நாம் வளர்க்கப்படாது அப்படின்னு சாஸ்திரம் ஏன்னா அவைகளுடைய ரோமாக்களில் தான் பிரேத்தங்கள்லாம் வாசம் பண்ணுறதுன்னு கருட புராணம் சொல்கிறது நாயினுடைய ரோமாவோ அல்லது பூனையினுடைய ரோமாவோ இவைகளெலாம் வீட்டில் விழுந்ததுன்னா அங்கே எமதூத்தர்கள்லாம் வாசம் பண்ணுறா அப்படின்னு சொல்கிறது எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டால் திடீர் திடீர்னு பாத்திரங்கள் விழுந்துட்டே இருக்கும் வீட்டில் அல்லது யாரோ ஸ்திரீகள்லாம் பெண்கள்லாம் கண்ணாப்பினான்னு சத்தம் போட்டு பேசுவா சண்டை வரும் அடிக்கடி ஆற்றில் சண்டை வந்துகிட்டே இருக்கும் அல்லது ஆற்றில் இருக்கிற பொருள்கள்லாம் சத்தப்படுத்திகிட்டே இருக்கும் கதவை சாத்தினா சரச்சரான்னு சத்தப்படுத்தும் ஜன்னலை சாத்தினா சத்தப்படுத்தும் ஃபேன் ஓடித்துனா சத்தப்படுத்தும் இப்படி அனாவசியமான கெட்ட சத்தங்கள் காதில் விழுந்துட்டே இருக்கும் இந்த ஆற்றுல அது மாதிரி இருந்ததுன்னா நாயினுடைய ரோமாவோ அல்லது பூனையினுடைய ரோமாவோ அங்கே கிடக்கு பிரேதங்களுடைய சந்நிதி இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ரிஷிகள் சொல்கிற அதையினால்தான் நம்முடைய தர்மசாஸ்திரம் நாயி ஆந்த பூனை இவைகள்லாம் வீட்டில் வளர்க்கப்படாது அப்படின்னு சொல்கிறோம் அந்த சாவித்திரிக்கு இது மூணுமே கண்ணில் பட்டதான் அந்த காட்டில் என்ன பண்ணி தான் திடீர்னு நாய் ஹூன்னு சத்தம் போட்டு ஊலையிடுறது எங்கே இருந்தோ அழறா போல பூனை கத்துறது பூனை ரொம்ப வேதனையோட கத்தி தின்னா ஒரு குழந்த அழறா போல இருக்கும் தூளியில் உள்ள ஒரு சின்ன கைக்குழந்த அழறா போல் அந்த பூனை கற்றும் அப்படி ஒரு பூனை கத்தித்து ஆந்த மரத்து மேலே உட்காந்து சர சத்தம் போட்டுது இவைகள்லாம் பார்த்தா சாவித்ரி அவளுடைய கண்ணுக்கு தெரிஞ்சான் யமன் நேராக யமன் வந்துட்டாங்க பக்கத்தில் வந்து நிற்கிறான் அவள் கண்ணுக்கு மட்டும் தெரிகிறான் யமன் அப்படி தூங்கின்றிருந்தவன் டக்குன்னு உடம்பு ஜிலுட்டு போயிடுத்து சத்யவானுடைய தேகம் தத சத்தியவத காயாது பாஷபத்தம் வசங்கதம் அங்குஷ்டமாத்திரம் நிச்சகரிஷ யமோ பலாத் யமன் என்ன பண்ணினான்னா பலாத் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனுடைய உயிரை எடுத்தான் சரீரத்திலேருந்து அங்குஷ்டமாத்திரம் புருஷம் அந்த நம்முடைய தேகத்திலேருந்து நம்முடைய ஜீவன் கிளம்புற பொழுது சூக்ம சரீரம்னு நம்முடைய சரீரத்தில் ஒரு தேகம் இருக்குது அந்த சரீரத்துக்கு சூக்ம சரீரம்னு பேர் அந்த சரீரத்தை தான் எடுத்துண்டு கிளம்புறோம் நாம் ஒவ்வொருவரும் காலமாற பொழுது யமன் அந்த சூக்ம சரீரத்தை தான் எடுக்கிறான் நம்முடைய இந்த சரீரத்திலிருந்து பௌத்திகமான சரீரத்திலிருந்து அந்த சரீரம் என்ன அளவு இருக்கும் அப்படின்னா அங்குஷ்டமாத்திர புருஷஹா அப்படின்னு கட்ட விரல் அளவு தான் இருக்கும் இந்த சினிமாக்கள் எல்லாம் பார்த்தா கிராஃபிக்ஸுன்னு பெரிய ஒரு உருவத்தை குட்டியாக காண்பிக்கிறதுன்னு காண்பிப்பா டிவியில் அதே தான் கட்ட விரலவு தான் இருக்கும் அந்த சரீரம் அந்த சரீரத்தை எடுத்துன்னு போகிறான் அந்த சரீரம் நமக்கு வளரணும் விருத்தியாகணுங்கிறதுக்காகத்தான் நித்தி விதின்னு இந்த அபரக்கிரியைகள் எல்லாம் வச்சுருக்கேன் அதெலாம் எதுக்குன்னா அந்த கட்ட வரலவு உள்ள தேகம் வளர்றத்துக்காக கர்ப்பத்தில் குழந்தை உற்பத்தி ஆகிறபொழுது சின்ன அளவில் தான் இருக்கும் அந்த பத்து மாதம் தாயார் சாப்பிட்ற ஆகாரங்கள் அந்த தேகம் வளர்றது அதுபோல் இந்த கட்ட விரல் அளவு உள்ள இந்த தேகத்தை அந்த யமன் அந்த சரீரத்திலிருந்து எடுத்ததை பார்த்தாள் சாவித்ரி பார்த்துட்டும் நீ யாருன்னு கேட்டான் உடனே யமனுக்கு ஆச்சரியம் நான் ஒன்று உன் கண்ணுக்கு தெரிகிறேனா அப்படின்னு கேட்டான் யமன் ஆமாம் நீ யாரு அப்படின்னு கேட்டான் நான் தான் யமன் ஓஹோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் சத்யவானுடைய ஆயுஷு முடிஞ்சு போயிடுத்து அவனுடைய ஜீவனை எடுத்துகிட்டு போகிறதுக்காகத்தான் வந்திருக்கேன் அப்படின்னா அப்படியா சரின்னா அவன் எடுத்துட்டு யமஸ்துத்தம் தத்தோபத்வா பிரயாதோ தட்சிணா முகஹா அந்த தேகத்தை எடுத்துட்டு தெற்கு முகத்தை நோக்கி நகர்ந்து போனான் யமன் அந்த தேகத்தை அப்படியே கீழே வச்சுட்டு அவளும் கூடவே வந்தாள் சாவித்ரி யமன் திரும்பி பார்த்தா கூடவே வந்துட்டுருக்கா சாவித்ரி நீ எங்கே வர அப்படின்னு கேட்டான் சாவித்ரி செய்வது துக்கார்த்தா யமமேவா அன்பக்சதா யமனை நோக்கி யமனோடு கூடவே பின்னோக்கி போகிறா சாவித்ரி நீ எங்க வரையன்னு கேட்டான் யமன் என்னுடைய கணவரை எடுத்துன்னு போகிற அவர் கூட தானே நான் இருக்கணும் அதனால நானும் கூட வரையின்னா நீ வரப்படாது நான் யமலோகத்துக்கு போகிறேன் நீ வரப்படாதுன்னா நானும் வருவேன் நான் வரையண்ணா நீ வரப்படாதம்மா நான் உன் கண்ணிலெலாம் நான் படவே மாட்டேன் மனுஷர்களுடைய கண்ணிலேயே நான் படமாட்டேன் ஆனால் உன்னுடைய கண்ணில் மட்டும் நான் எப்படி படுறேன்னு எனக்கே புரியல நீ வரப்படாது நான் வருவேன்னா உனக்கு ஏதாவது வேணும்னா கேள் நான் கொடுக்குறேன் ஆனால் நீ கூட வரப்படாது அப்படின்னா அவள் ஒரு வரம் கேட்டான் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்